பாடம் நாற்பத்தி மூன்று அல்லாஹுவுக்கும் அவன் தூதருக்கும் முஸ்லிம்களின் தலைவர்களுக்கும் அவர்களின் பொதுமக்களுக்கும் நன்மையை நாடுவதுதான் மார்க்கம் என்ற நபி சல்லாஹா அலி வசல்லம் அவர்களின் கூற்று அல்லாஹு கூறுகின்றான் அவர்கள் அல்லாஹுக்கும் அவன் தூதருக்கும் தூய்மையான எண்ணமுடையவர்களாயிருந்தார் தொன்னூற்றி ஒன்பதாவது அத்தியாயம் தொன்னூற்றி ஒன்றாவது அவசனம்